அவர்கள் தொழுகையில் எங்களின் தோல் பட்டைகளை தடவியவர்களாக நீங்கள் நீங்கள் பிரிந்து நிற்காதீர்கள் உங்களின் இதயங்கள் பிரிந்துவிடும் உங்களின் எண்ணெய் அடுத்து அறிவுடையோர் நிற்கட்டும் பின்பு அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளோர் நிற்கட்டும் பின்பு அதற்கு நிலையில் உள்ளோர் நிற்கட்டும் என்று கூறுவார்கள் முஸ்லிம் நான்கு மூன்று இரண்டு